நபி குல்கரீன் அடாதிகாக்கிரல்லா கிரபில் புகழ் அனைத்தும் அல்லா ஜெல்லகு தாளாவிக்கே முடித்தாக்கு எம்பெருமானார் சல்லல்லாவை அழிவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எங்கள் தவத்தாக எங்கள் சுகதாக்கள் சுவாடிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டு மாக்குகள் கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வீட்டிலே புதையல் இருக்கிறது என்றார் யாராவது ஒருவர் சொல்லிவிடுகிறார் எந்த இடத்துல இருக்கிறது அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக அதை எடுத்தே தீர வேண்டும் ஆசை எல்லோருக்குமே இருக்கும் இதை போன்று அபுல் ஆலமி மனித சமுதாயத்திற்கு தெரியாமல் மனிதனுடைய கண்களிலிருந்து மறைத்து எட்டு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் எட்டு சொர்க்கத்தையும் தேடுகிற மனிதர்கள் இருக்கிறார்களா என்றால் அதற்கான ஆவண வேலைகளை செய்பவர்கள் யாரும் இல்லை அரசாங்கத்திடத்திலே ஒரு இடம் காலியாக இருக்கிறது என்றால் ஓராயிரம் பேர்கள் மனு கொடுக்கிறோம் அந்த இடம் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று ஆனால் எட்டு சொர்க்கங்களை அப்புலாலமீன் வைத்திருக்கிறான் அந்த எட்டு சொர்க்கங்களுக்கு செல்வதற்கான வழிகளையும் அப்புலாலமீன் காட்டிக் கொடுத்திருக்கிறார் தேடுகிற மனிதர்கள் இருக்கிறார்களா என்றால் குறைவாக இருக்கிறார் எது எட்டு சொர்க்கம் ஜன்னத்துள் சுருதோஸ் தாரு சலாம் ஜன்னத்தை அதும் ஜன்னத்தை மகுவா தாருல் ஹுல் தாருல் ஹைவான் மக்காதே சிது ஜன்னத்து நாய் இப்படி அல்லாஹ் எட்டு சொருக்கத்தை அமைத்திருக்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை செய்து ஐந்து கடமைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே இந்த கடமைகளை செய்துவிட்டு பெருமனார் சரலா கொடிவேசெல்லம் சொல்கிறார்கள் ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாயிலிலும் நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாழ்விலும் நான்கு வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது எனக்குள் வருவதாக இருந்தால் இக்குள்ளி செய்கின்ற லீலா ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது எனக்குள்ளே வருவதற்கு தந்திரத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த நான்கையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் என்னோடு வந்துவிடலாம் எனக்குள்ளே வந்துவிடலாம் என்று ஜன்னத்துள் சிறுதோசில் பொறிக்கப்பட்டதை கொஸ்தினை பெருமானார் அவுட் ஆக்கி விடுகிறார்கள் நான்கும் இருந்தால் ஜன்னத்துள் சிறுதோசுக்கு செல்லலாம் அது என்ன நான்கு காரியங்கள் இங்க நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும் எந்த சொர்க்கத்திற்கு நாம நாயக்கா இருக்கிறோம் எந்த புதையலை நாம் எடுக்கப் போகிறோம் என்பதை நாமே முடிவு செய்துவிட்டு இன்சார்ஜா வீட்டுக்கு செல்ல வேண்டும் எந்த சொர்க்கத்துக்குமே நாயக் இல்லைன்னா அதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் ஜன்னத்தில் சிறுதோசினை எழுதப்பட்டிருந்ததில் எனக்குள்ளே வருவதாக இருந்தால் நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் அதில் முதலாவது அல் கனா போதும் என்ற மனதோடு யார் வாடுகிறார்களோ அவர்கள் எனக்குள் வந்துவிடுவார்கள் எது கொடுத்தாலும் பத்தாது பத்தாதி இவர்களுக்கு எண்ணத்துள் சிறுதோசில் வேலை இல்லை காவி முன்னர் வச்சரார் எளியம் வாத்தாராம் பெருமனா சதல்லாஹன் அணிவு செல்லமன் அவர்களை பார்க்கிறார்கள் நவீன நாயகமே நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க விரும்புகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது வெறுமனா செல்லா குளிவ செல்ல சந்தோஷமடைகிறார்கள் அப்படியா காவியம் வச்சரா அப்படி நீ விரும்பினால் குல் கண்ணா போதும் என்ற மனதோடு வாழ்ந்து கொள் அது வேண்டும் கொடுத்ததை கொண்டு நிறைவடைந்து கொள் நீ என்னோடு சொர்க்கத்தில் வாழலாம் என்றார்கள் மூவான் நபிகள் கோமார் சல்லா பழிவுசலம் அவர்கள் ஒரு சகாமி வருகிறார் நவிகள் பெருமானாரை பார்த்து கேட்கிறார் நாயகமே நான் உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக ஆசைப்படுகிறேன் நாயகமே சகாவாக்களிலே ஏன் அரவுலகத்திலேயே பெரிய பணக்காரனாக ஆசைப்படுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லா பழிவசலம் சொன்னார்கள் குன் கண்ணாகன் தக்கு நான் என்றால் போதும் என்ற மனதோடு எவன் வாடுகிறானோ அவன் தான் பெரிய பணக்காரர் பல நூறு கோடிகள் இருக்கிறது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றிருந்தால் அவன் பிச்சைக்காரன் தான் அவன் மணக்காரன் அல்ல அதனால் போதும் என்ற மனநோடு யார் வாடுகிறார்களோ அவர்கள் தான் உலகத்திலேயே மணக்காரர்கள் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் பணிகள் செல்லும் அப்ப ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ளே நுழைய வேண்டுமானால் முதலாவதாக போதும் என்ற மனம் வேண்டும் இரண்டாவதாக ஒவ்வொரு நாடும் தௌவாயிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அடுது ரவுடாலே என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு என்னை புனிதராக ஆக்கிவிடு என்ற கௌபாய் இருக்க வேண்டும் மனு சிறுவேலர்களுடைய வரலாறுகள் ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கும் மனுவேலர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி ஒரு விபச்சாரி இருந்தார் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்து எல்லோரும் பார்க்கிற இடத்திலே அமர்ந்து கொள்வார் விபச்சாரம் ஒரு வாலிபர் இறை நேசில் அல்லாகுவை பெயர் படுகிற ஒரு நாள் பார்த்து விடுகிறார் பொதுவாகவே இந்த இளைஞர்களுக்கு சைத்தான் அந்த பின்னணி மூலமாக இன்னலை கொடுத்து விடுவான் ஏதாவது ஒரு பெண்மணி அழகான பெண்ணை பார்த்து விட்டால் அடைந்து தீர வேண்டும் என்ற ஆசையை போட்டு விடுவான் பிரபலாரணி ஏனென்றால் வாடிப முழுக்கு அந்த இளைஞர் தூங்கினாலும் அந்த பெண்ணின் நினைவாக இருக்கிறது அவர் தொடுதாலும் நினைவாக இருக்கிறது எங்கு போனாலும் அதே நினைவாக இருக்கிறது ஆனாலும் அல்லாஹினுடைய பயம் ஒருவக்கும் இருக்கிறது அந்த பெண்ணின் மீது ஆசை மருவுக்கும் இருக்கிறது தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் விட்டு அந்த விலை பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த பெண்ணோடு ஆசையை தீர்த்துக் என்று அமருகிற பொழுது அப்புல் ஆலமீனின் பயமும் வந்துவிடுகிறது அல்லாஹுவின் பயம் மிகைத்து எழுந்து செல்கிறார் வேண்டாம் வேண்டாம் இந்த தவறு எனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்று எழுகிற பொழுது அந்த பெண்மணி கேட்கிறார் இதுவரைக்கும் என்னிடத்திலே வந்துவிட்டு என்னை அடையாமல் சென்றவர் நீ ஒருவர் தான் என்ன காரணம் என்று கேட்க அல்லாஹுவை பற்றிய பயம் எனக்கு வந்தது என்று சொல்ல அந்த பெண்ணுக்கும் அல்லாஹுவின் பயம் வந்துவிடுகிறார் மூசாலா நபீன் அழகாம் இடத்திலே செல்கிறார் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்க மூசாலையெல்லாம் தான் கொஞ்சம் ஜதுபானவங்களாச்சே படியிலே மிதிச்சுறாரு உன்னுடைய காவடி என்னுடைய படியில பட்டாத முடிஞ்சு போச்சு எனக்கத அதனால் ஏராது என்கிறான் ஏராது என்கிறார்கள் முசாலை இஸ்லாம் ஆனால் ரபுல் ஆலமியின் வகையை இறக்கினார் அந்த பெண்மணி திருந்தி தௌபா செய்து வருகிற பொழுது ஏன் விரட்டுகிறீர்கள் என்கிறான் ரபுல் ஆலமின் தௌபா செய்து வந்து விட்டார் புலிகளாக ஆகிவிட்டார் ஏன் விரட்டுகிறீர்கள் கடைசில வழிமாறுகளின் பட்டியல் அந்த பெண்மணி இடம்பெற்றார் என்பது வரலா ஒரு மனிதன் செய்கிற பொழுது ஜன்னத்தில் பிறதோசுக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார் மூன்றாவதாக தற்குல் ஹசன் பிறதோசிலே நுழைய வேண்டுமானால் போராமையை விட்டொழிக்க வேண்டும் அடுத்தவை நல்லானா நல்லா வாழ்ந்தா இவனுக்கு வயிறு எரிய இந்த நினை கூடாத நகன் கசம் தான் இதை சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை நாம் பங்கு வைத்திருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறார் அப்துல் காதர் பாய் இப்படித்தான் வாழ்வார் அப்துல் ரஹ்மான் பாய் இப்படித்தான் வாழ்வார் அல்லாஹ் பங்கு வைத்து விட்டான் போராமைப்படுவதிலே அர்த்தமில்லை யார் போராமையை விட்டுவிடுகிறார்களோ அவர்கள் ஜன்னத்தில் வந்து விடுவார்கள் நான்காவது எழுதப்பட்டிருக்கிறது நல்லவர்களோடு யார் சேர்த்து வாழ்கிறார் இறை நேசர்களோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் என்னுள்ளே இருப்பார்கள் இந்த நாடு சேர்ந்தது ஒரு கிட்டு இந்த நாளில் ஏதாவது ஒன்னு இருந்த ஜனத்துள் விருதம் சொல்ல போக முடியாது இந்த நான்கும் இருக்கவள் முஜான நல்லவர்களோடு சேர்ந்திருக்கவள் அபமணிப்பார் அகமதுல்லாஹி தலா இடத்தில் ஒரு மனிதர் சென்றாரா நல்லவரோடு சேர்ந்திருந்த நன்மை உண்டாகி விடுமா அவர் சகாபியாகி விடுவாரா நல்லவரோடு சேர்ந்த அபமணிப்பார் அகமதுல்லா சொன்னார்கள் ஆக மாட்ட நல்லவரோடு சேர்ந்தால் தாவியாகிவிட முடியுமா இல்ல தாவியாக முடியாது நல்லவரோடு சேர்ந்தால் தபால் தாவியாக ஆக முடியாது பிறகு எதற்கு நல்லவரோடு சேர வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அபூனி என்னைக்குமே அறிவோடு பேசுவார்கள் அபூனி பராமத்துல்லா நீங்கள் முதலிலே சொன்னீர்களே அந்த சகாபி அந்த சகாபி பெருமானாரோடு சேர்ந்ததால் தான் சகாபியான அந்த தாபி இருக்கிறாரே சகாபியை பார்த்து அவரோடு சேர்ந்ததால் தான் அவர் தாபியானார் அந்த தபகத்தாபி இருக்கிறாரே தாபியோடு சேர்ந்ததால் தான் அவர் தபகத்தாபியானார் சேருதவினால் ஒருவரை உருவாக்குகிறது பெருமானாரோடு சேர்ந்த காரணத்தினால் அவர் அவர் சகாபி நல்லவர்களோடு ஒருவர் சேர்ந்தால் நல்லவராகி விடுவார் என்று அபுகனிபார் அகமதுல்லாஹித்தாலே அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் அபுகனிபார் அகமதுல்லா சொல்லுவார்கள் நேரத்தான எண்பதிலே பிறந்து நூத்தி ஐம்பதிலே பார்த்தாகிறார்கள் எழுபது வயதை பெற்ற அபூனிபர் அகமதுல்லா இமாமுனா ஜாபர் சாதி பெருமானினுடைய பேரக்குழந்தை அவர்களோடு ரெண்டு வருடம் இருக்கிறார்கள் இந்த வெண்டு வருடம் இல்லை என்றால் நான் அலாக்காக இருப்பேன் என்று சொல்கிறார் நான் வாழ்ந்த காலத்திலே எழுபது ஆண்டுகளில் இந்த ரெண்டு ஆண்டுகள் எனக்கு சிறப்புக்குரிய ஆண்டுகள் ஏனென்றால் இவர்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன் என்றார்கள் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறதே ஒரு மனிதனை துனிதனாக மாற்றுவோம் மதிக்க <imit> மூஃ <imit> அவர்களை பார்த்து சொன்னார்கள் நான் என்னவோ குரானை பற்றி ஹதீசை பற்றி உண்டான ஆழிவாக அறிந்தவனாக இருக்கிறேன் ஆனால் நீங்களோ ஆய்வும் பில்லா அல்லாஹு அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்கள் உங்களை பார்த்ததற்கு பிறகுதான் குரானினுடைய கல்விஞானம் எனக்கு கிடைத்தது என்கிறார்கள் அகமது அஹமத்துள்ளா அப்ப முஜான் அப்துல்லா நல்லவர்களோடு சேர்ந்திருந்தால் ஜன்னத்தில் பிறகு பெற்றுக் இந்த நான்கும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜன்னத்தில் பிறதோஸ் பெருமனார் சலல்லா பலிவேசெல்வம் அவர்கள் அடுத்த சொருக்கத்தை பார்க்கிறார்கள் அடுத்த சொருக்கம் அவர் தாரு சலாம் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துள் பிறதோஸ் பெருமனார் சலல்லா பலிவேசலம் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் அல்லாஹு இடத்திலே ஜன்னத்துள் கேளுங்கள் எப்பயுமே விரும்புகிற நாயகம் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சொருக்கம் வேண்டும் என்று அல்லாஹு இடத்திலே கேட்டால் மற்ற சொருக்கத்தை கேட்காதீங்க ஜன்னத்துள் பிரிதோஸ் வேண்டும் என்று கேளுங்கள் ஜன்னத்துள் சிறுதோசுக்கு அடுத்திருக்கிற சொர்க்கம் தான் தாரு சலாம் இந்த தாரு சலாமிலே குறிக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது எனக்குள்ளே வாழுவதற்கு தந்திரத்தை சொல்லட்டுமா அங்கு எழுதப்பட்டிருக்கிற நாலு விஷயத்தை யார் செய்கிறார்களோ அவர் தாரு சலாமுக்கு வந்துவிடலாம் தாருசலாம் என்ற புதை எடை பெற்றுக் கொள்ளலாம் அதுல முதலாவதாக எத்தீன்களுடைய தலையை தடவுது நம்ம அர்த்தம் இல்ல தலையை தடவுதுன்னு சொன்னாங்க நம்ம ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறோம் மொத்தமா மொட்டை போட்டறதவன அந்த அர்த்தம் அல்ல எத்தீன்களை யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் எனக்குள்ளே வந்து விடுவார்கள் செல்லா மனிவ செல்வன் அவர்கள் காஃபில் எத்தி மிக்க எத்தீம்களை பராமரிப்பவர்களும் நானும் இப்படி இருப்போம் என்றார்கள் பெருமானார் அகண்ட பள்ளியாக இருக்கிறது இது யார் இடம் இரண்டு எத்தீமின் இடம் இலவசமாக பொருளை கொடுக்கிற பொழுது அந்த இடத்தை கொடுக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் எத்தீம்கள் உங்களுடைய பொருளை வாங்குவது வெறுமனே வாங்குவது இலவசமாக வாங்குவது து என்று அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து வாங்கினார்கள் என்று வரலாறுகள் சொல்லிக்காட்டுகிறது என்றால் எத்தீம்களோடு பெருமானார் எப்படி நடந்திருக்கிறார்கள் பெருமானார்களுடைய மனைவி பெண்மணி அந்த பெண்மணிக்கு யாராவது எத்தீமானவர்கள் இருந்தால் உடனே அந்த அம்மா வழக்க ஆரம்பித்துருவாங்க அதனால பெருமானார் வைத்த பேர் உம்முள்ளைத்தாம் எத்தீம்களுக்கு எல்லாம் தாய் யார் எத்தீம்களை பராமரிக்கிறார்களோ இரண்டாவதாக அக்கு புன்னலன் ஆறாமல் விதவைகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் எனக்குள் வந்துவிடுவார்கள் சொல்கிறது விதவைகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ விதவைகளினுடைய உதவி என்பது பரவலாக வந்தது மாவியார் அழியல்லாக ஆட்சி காலத்திலே தான் வைத்துல்மாரே விதவைகளுக்கு அரவலகத்தில் இருக்கிற எல்லா விதவிகளையும் கவனிக்க ஆரம்பித்தது வரலாறுகளை பார்த்தால் நன்றாக தெரியும் அதற்கு என்ன காரணம் அபுத்தர்தா ரியல்லாஹுத்தாலாவினுடைய மனைவி உம்முத்தர்தா சின்ன வயதிலேயே அபுத்தர் பார்த்தா கொள்கிறார்கள் சின்ன வயது இந்த பெண்மணிக்கு மாவியார் ரலியல்லாஹுத்தாலா கேட்டு அனுப்புகிறார்கள் அம்மா உன்னை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் நீங்கள் தயாரா என்று கேட்டுனுகிற பொழுது அந்த பெண்மணி உம்முத்தர்தா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாளை சொற்கற்றிலேயும் நான் அபுத்தர்தாவோடு வாழ புரியப்படுகிறேன் அதனால வேற யாரே கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி மாவியார் அணியெல்லாம் செல்வ செழிப்பிலே இருக்கிற மாவியார் அணியெல்லாம் கேட்டெழுப்புகிறார்கள் அதை நம்ப முடியாது நான் அபுத்தர்தாவோடு சொர்க்கக்கிழைவாட விருப்பப்படுகிறேன் ஆனால் பிள்ளைகளை வைத்து கஷ்டப்படுகிற காரணத்தினால் இவர்களில் இருந்துதான் விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் வைத்தல் மாலில் இருந்து என்ற ஒரு அமைப்பை மாவியார் அணியெல்லா உத்தலா ஏற்படுத்தி அரபுலகத்தில் இருக்கிற எல்லா விதவைகளுக்கும் அறாமில்களுக்கும் வைத்துல்மானே உதவி செய்தது என்ற வரலாற்றை பார்க்கிறோம் யார் விதவைகளுக்கு உதவி செய்கிறார்களோ நம்முடைய குடும்பத்தில் சொந்தத்தில் இருக்கிற விதவைகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ இவர்கள் தாரு சலாமை அடைந்து விடலாம் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்கள் தாரு சலாமில இருக்கலாம் பெருமனார் சரல்லா புலிமேசெல்லும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் எந்த தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையிலே யார் உதவி செய்கிறார்களோ தன்னால் முடிந்த உதவி பணத்தால் தான் உதவி செய்ய வேண்டும் என்றல்ல உடலான உதவி செய்யலாம் வார்த்தையான உதவி செய்யலாம் அல்லது உதவி செய்பவர்களை காட்டுவிடலாம் யார் எந்த வகையில் உதவி செய்கிறார்களோ அவர்கள் தாரு நுழைந்து விடலாம் குமார் நபிகள் குமார் சலல்லா பலிமர்சலம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் முகாரிகளை பதிவான வரலாறு ஏழை தோழர்கள் ஒட்டுப்போட்டு ஆடையோடு பனு நமீராவாசிகள் வருகிறார்கள் இதை பார்த்த பெருமானார் சலல்லா பளிமர்சலம் மெம்பர்களை ஏறிவிடுகிறார்கள் தொழுக முடிஞ்சு மெம்பரில் ஏறிட்டாங்க நம்முடைய தோழர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களும் வீட்டில் உபரியாக இருக்கிற அத்தனை பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் உணவாக இருக்கிறது ஒரு பக்கம் உடையாக இருக்கிறது இதை பார்த்து பெருமானார் சிரித்தார்கள் அந்த சிரிப்பு எப்படி இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அந்த சிரிப்பு காந்தபூ முதிரிவா முழாப்பூசப்பட்ட தங்கத்தை போன்றிருந்தது என்றார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலே ஒரு ஆனந்தம் பெருமானார்கள் அதனால யார் முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் தாரு சலாமியாக இருப்பார்கள் நான்காவது யார் தாரு சலாமிலே இருப்பார்கள் இசா சலாம் யார் சலாத்தை பரத்துகிறார்களோ தெரிந்தவர் தெரியாதவர் புரிந்தவர் புரியாதவர் அத்தனை இவர்களுக்கும் யார் சலாம் சொல்லுகிறார்களோ இவர்கள் தாரு சலாமியாக இருப்பார்கள் ஆனா இன்னைக்கு சலாம் சொல்லுகிற பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துகிட்டே வருகிறது சலாத்திற்காக ஒரு பெரிய சண்டையே வந்தது மிஷ்காத்திலே ஒரு அழகான அஜீஸ் வரும் உஸ்மான் அலி அல்லாஹுத்தலா ஏதோ ஒரு சிந்தனையில் அமர்ந்திருக்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாவினுடைய ஆட்சி காலம் உமர் அளி அல்லாஹுத்தலா அந்த வழியாக செல்கிறார்கள் அசலாம் அழைக்குமியா உஸ்மான் என்கிறார்கள் இவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்ததுனால பதில் சொல்லல உமர் அலி அல்லாஹுத்தலா நேர போய் பென்டிஷன் போட்டாங்க அபுபக்கர் அலி அல்லா நான் சலாம் சொல்லுகிறேன் பதில் சொல்லவில்லை என் மீது என்ன கோபமோ தெரியவில்லை உடனே அபுபக்கர் அலி அல்லாஹாலா உமர் அலி ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உஸ்மான் அலி அல்லாத்தா சலாம் அழைக்கும் என்று சொல்ல உஸ்மான் அலி அல்லா அழைக்கும் சலாம் என்று சொன்னவுடன் உமர் அலி அல்லாத்தலாம் தனியா வந்து சலாம் என்னும் சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தவனு சொல்றீங்களே என்ன என்ன கோபம் உஸ்மான் அலி நீங்க வந்ததும் தெரியல நீங்க சலாம் சொன்னதும் தெரியல உங்கள் எனக்கு என்ன கோபம் இருக்கிறது இல்லை நான் வந்தேன் சலாத்திற்கு வழியில் சொல்லவில்லை அமுகக்கர் அடி எ சொல்கிறார்கள் உஸ்மான் அடி அவர்களை நீங்கள் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது என்கிற பொழுது கபூரின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் அதனால் கபுருக்கே போய்விட்டேன் இவர்கள் வந்ததே எனக்கு தெரியவில்லை அதில இருந்து என்ன ஈடேற்றம் கவரில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பெருமான இடத்தில் கேட்கலாம் என்று இருந்த நாயகம் வபாத்தாகி விட்டார்கள் இதை பற்றி சொன்னாங்க நீங்கள் தகுதியானவர்கள் கவரில் ஈடேற்றம் வருவதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது அதுக்காமா செய்கிற அமலை தொடர்படியாக செய்வதுதான் கவரிலிருந்து ஈடேற்றம் வருவதற்கு வழி என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய விளக்கமே ஒரு சனா நடந்தது ஆனால் இன்றைக்கு சனாம் என்பது கூட சடங்காக மாறிவிட்டதால் யார் இந்த நான்கையும் செய்கிறார்களோ யத்தியங்களோடு உபசரிப்பாக நடப்பது விதவைகளுக்கு உதவுவது ஏழை எளியவர்களுக்கு முஸ்லிம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது யார் சலாத்தை பரப்புவது இந்த நான்கையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் தாரு சலாமில் தாருசலாமை விட அதற்கு அடுத்த தேதியிலே இருக்கிற சொர்க்கம் ஒன்று இருக்கிறது இதுதான் ஜன்னத்தை அதுன் இந்த ஜன்னத்தை அதுனை விட ஒரு ஒன்பது லட்சம் மடங்கு பெரியதுதான் தாருசலாம் தாருசலாமை விட ஒரு ஒன்பது லட்சம் மடங்கு பெரியதுதான் கேனத்து ஒன்பது லட்சம் மடங்கு பெரியது ஜன்னாத்தே அதுனிலே யார் இருப்பார்கள் பெருமானால் சொல்கிறார்கள் ஜன்னத்துள் அதுமிலே எழுதப்பட்டிருந்தது ஹீலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது கீழத்து ஐசி எனக்குள்ளே வாடுவதற்கு ஒரு தந்திரத்தை சொல்லட்டுமா என்று சொல்லி அங்கே முறிக்கப்பட்டிருந்தது கில்லத்துல் கலாம் கில்லத்துல் மனாம் கில்லத்து இஷ்திலாத்தில் ஆனாம் கில்லத்து தாம் யார் பேச்ச குறைக்கிறார்களோ இவர்கள் இருக்கலாம் ஜன்னாத்தின் அதுமில் அதனாலதான் அபூபக்கர் சித்திக்கிறளியல்லாஹுத்தாலா அவருடைய வரலாறுகளை பாருங்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்களை எண்ணிவிடலாம் அபுபக்கர் சித்திக்கு ரடியல்லாகுத்தலாங்களவர் நீங்கள் குரான் ஹதீஸ் முழுவதிலும் ஆய்வு செய்து பற்றி ஆய்வு ஆய்வு எடுத்திருக்கிறது நீங்கள் ஆய்வு நரகத்திற்கு செல்கிறார்களே அவர்கள் அதிகமாக எதனால் செல்கிறார்கள் என்று நீங்கள் குரானுக்குள்ளையும் ஹதீசுக்குள்ளையும் நுழைந்தால் கண்களால் செல்கிறார்களா நுகர்வால் செல்கிறார்களா கைகால்களால் செல்கிறார்களா எந்த பாவத்தால் அதிகமாக செல்கிறார்கள் என்றால் ஆய்வின் முடிவு இதுவாகத்தான் இருக்கும் நாவால் தான் அதிகமாக நரகத்திற்கு அதிகமான பேச்சுக்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் அராமான பேச்சுக்கள் தெய்வத்துக்கள் நமீமத்துக்கள் அடுத்தவர்களை பற்றி பொய் சொல்லுவதை இட்டுக்கட்டுவது இதனால் தான் நகரத்திற்கு செல்கிறார்கள் என்ற முடிவை நாம் பார்க்கவே அதிகமாக பேசாமல் குறைவாக பேசுபவர்கள் எனக்குள்ளே இருப்பார்கள் எல்லா மனிதனும் சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் முடியவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் என்னவோ நான் முயற்சி செய்ய முடியவே இல்லை என்று சொல்லுகிற விஷயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இதுவாகத்தான் இருக்கும் நான் எந்த அளவிற்கு பேசுகிறேனோ அல்லது எந்த அளவுக்கு கேட்கிறேனோ அதன்படி அமல் செய்ய முடியவில்லை நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் கேட்டதின்படியெல்லாம் அமல் செய்ய முடியுமா பேசியதின்படியெல்லாம் அமல் செய்ய முடியுமா என்று நான் முயற்சி செய்கிறேன் முடியவில்லை பேச்சு அதிகமாகி அமல் குறைவானால் சகாபாக்கள் இடத்திலே அதிகமாக இருந்தது பேச்சு குறைவாக யார் பேச்சை குறைக்கிறார்களோ அவர்கள் ஜன்னாக்கே அதுமில் இருக்கலாம் இரண்டாவது கிள்ளத்தில் மனா யாரினுடைய தூக்கம் குறைகிறதோ அவர்கள் ஜன்னத்தில் அதினில் இருப்பார்கள் தூக்கம் குறைகிறது தூக்கமே வராம மாத்திரை போட்டு உட்கார்னதல்ல யார் இரவு நேரத்தில் விவாதம் செய்கிறார்களோ அவர்கள் ஜென்னாத்தை அதினில் இருப்பார்கள் பாத்ம ரலி அல்லாஹு தலாவினுடைய வரலாறு பார்க்கிறோம் அவர்கள் இஷா தொழுகிக்கு பிறகு தப்பீர் கட்டி ஒரு ரக்காக்கு முடித்தார்களாம் அடுத்த ரக்காத்தில் சுமுக வந்து அல்லாஹிடத்தில் சொல்லுகிறார் ஐயா அல்லா ஏனடா என் இரவை இப்படி குறைத்து காட்டுகிறாய் ஏனடா என் இரவை இப்படி குறைத்து விட்டாய் ஒரு நென்றில காத்து தொழுவதற்கு எனக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாதா என்று அல்லாஹிடத்திலே அழைக்கிறார்கள் சுலைமானி தாரானி அகமத்துல்லா இந்தா ஒழு செய்வதற்காக சென்றார்கள் ஆயத்தின் நினைவுக்கு வந்தது தண்ணீரிலே கைகோட்டவர்கள் அப்படியே அமர்ந்திருந்தார்களாம் நாளை வறுமை நாளையிலே புவாமிகளை அல்ல பிடியுங்கள் விளங்கிடுங்கள் நரகத்திலே தள்ளுங்கள் என்று சொல்லுவானே அந்த வரிசையில் நானாகிவிட்டால் என்ன நிலை ஏற்படுமோ என்று அந்த மயத்திலே தண்ணீரிலே உத்தவர்கள் அப்படியே அமர்ந்திருந்தார்கள் என்று வரலார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் கில்லத்துள் மனாம் தூக்கம் குறைவாக இருக்க வேண்டும் அமல் அதிகமாக இருக்க வேண்டும் இஃகிலாத்தில் அனால் மக்களுடைய உறவாடுகள் குறைவாக இருக்க வேண்டும் தனிமையை விரும்ப வேண்டும் இவர்கள் என்னோடு வாழலாம் அதுன்னு சொல்கிற சகபாப்பில் பெருமானா சல்லா பழிவசலம் பெரும்பாலும் கல்வத்திலே இருந்திருக்கிறார்கள் ாய்த்துவாய் நாளை மறுமையிலும் எழுப்பப்படுவாய் என்றார்கள் பெருமானா அவர் தனிமையை விரும்புபவர்களுக்கு கிடைக்கிற சொர்க்கம் அதன் அடுத்ததாக சொல்லுகிறார்கள் கிள்ளத்து தாம் உணவு குறைவாக உண்பவர்கள் இருப்பார்கள் பெருமான சல்லா ஒலிவசரத்தினுடைய குடும்பத்தை பற்றி குரான் சொல்கிறது பெருமானாரினுடைய வீட்டிலே பாத்திமாநாயகத்தினுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஒன்றும் ஒரு நேர்ச்சி செய்திருந்தார்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது காய்ச்சல் நீங்கிவிட்டால் நான் நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார்கள் நோன்பு வைக்கிறேன் என்று நேர்த்தி செய்கிறார்கள் முதல் நான் நோன்பு வைக்கிறார்கள் நோன்பு திறப்பதற்கு சாப்பிடலாம் என்று இருக்கிற பொழுது ஒரு ஏழை வந்து கேட்கிறார் அந்த ஏழைக்கு கொடுத்து விடுகிறார்கள் பட்டினியாகவே இருக்கிறார்கள் சாப்பிடவில்லை அடுத்த நாளும் நோன்பு தண்ணீரை குடித்துக் கொண்டு நோன்பு அடுத்த நாள் நோன்பு திறப்பதற்காக கொஞ்சம் ரொட்டியை வைத்திருக்கிறார்கள் வருகிறார்ன்புக்கிறார்கள்த்தி வந்து அதிலே சுட்டு வைத்திருக்கிறார்கள் பெருமானாருக்கு வசனம் வந்துவிடுகிறார் தெரியாது உங்கள் மகள்மா சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா ஒன்றுமே இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வருவதையெல்லாம் இருப்பதை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள் குரானிலே இடம்பெற்றார்கள் ஜாமத்து நாள் வரை செய்திகள்ப்பட்டு எவ்வாக இந்த நான்கும் அவர்கள் அழுத்த சொர்க்கம் இருக்கிறதே அதனை பெருமானார் பார்க்கிறார்கள் அதில் எழுதி இருக்கிறது ஜன்னத்தை மகுவா நாலாவது சொர்க்கத்தில் பேர் ஜன்னத்தை மகுவா இதில் எழுதியிருக்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது எனக்குள் நுழைவதற்குள்ளே தந்திரத்தை நான் சொல்லி கொடுக்கட்டுமா என்று அதில் எழுதப்பட்டிருந்தது நான்கு செயல்களை செய்ய வேண்டும் விருந்தாளிகளை சங்கைப்படுத்த வேண்டும் யார் விருந்தாளிகளை சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்கள் என்னோடு வாழலாம் வருகிற விருந்தாளிகள் சலல்லா குளிவச்சகத்துடைய காலத்தில் அபுபக்கர் சித்திக்கிற எல்லா விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவதில் அவர்களுக்கு நிகழவில்லை ஒரு நாள் விருந்தாளிகள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க போக லேட் ஆயிடுச்சு விருந்தாளிகள் சாப்பிட மறுத்து விட்டார்கள் வீட்டுக்காரர் இல்லாம நாங்க எப்படி சாப்பிட சாப்பிட மறுத்தார்கள் பிறகு அபுபக்கள் சித்திகரடி எல்லாம் போனதற்கு பிறகு மனைவி இடத்துல கேட்கிறார்கள் சாப்பிட்டாங்களான்னு நீங்க இல்லாம எப்படி சாப்பிடுவாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க ஒண்ணு விருந்தாளிகளை கண்டிக்கிறாங்க நான் இல்லாட்டி சாப்பிடக்கூடாதா என்று கண்டித்து விட்டு எல்லோரும் உட்கார்ந்து அவர்கிறார்கள் அந்த சாப்பிட சாப்பிட உள்ளிருந்து சாப்பாடு உபரியாகிறது நான்கு பேர்களுடைய சாப்பாடை சாப்பிடுகிறார்கள் குடும்பமே சாப்பிட்டதை உபரியாக இருக்கிறது பெருமானே என்ன உள்ளிருந்து சாப்பாடு வருகிறது பார்ப்பதற்காக ஒரு வஃ ஒரு குழுவே வந்திருந்தார்கள் அவர்கள் முழுவதுக்கும் கொடுக்கிறார்கள் அவர்களும் சாப்பிடுகிறார்கள் உபரியாகிக் கொண்டே இருக்கிறது பெருமானார் சொன்னார்கள் விருந்து செய்கிற வேலையை பார்த்தீர்களா விருந்து செய்கிற வேலையை பார்த்தீர்களா விருந்து இறைவனுக்காக யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படித்தான் உபதியாக்கி கொடுப்பாள் அவர்கள் நம்மை வளர்த்து உருவாக்கி ஆனாட்சிய பெற்றோர்களை மதித்து வாழ்கிறார்கள் வரலாற்றை கல்யூபியிலே எழுதுகிறார்கள் பெற்றோருக்கு பணி செய்பவர் அண்ணன் தம்பி நிறைய இருக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் பணி செய்கிறார் அண்ணன் தம்பிகள் எல்லாம் சொத்தை எடுத்துக் இவர் பெற்றோருக்கு பணிகை மட்டும் எடுத்துக்கொண்டார் பெற்றோர் ஒப்பாத்தாடுறாங்க இரவு நேரத்தில் கனவிலை பார்க்கிறார் பெற்றோர்களை கம்பி உனக்கு ஒண்ணுமே இல்ல இந்த இடத்துல ஒரு ஆயிரம் திருகம் இருக்கிறது எழுத்துக்குள் இவர் கேட்கிறார் கனவிலையே இதில் வறக்கத்திருக்கிறதா என்று கேட்கிற பொழுது பெற்றோர் சொல்லுகிறார்கள் இதுல வறக்கத்தில் இல்லவாப்பா இதெல்லாம் வாண்டாட்ட அடுத்து சில நாட்கள் செல்கிறது கனவிலே பெற்றோர்களை பார்க்கிறார்கள் பார்த்த பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டத்திலே வாறிய மகனே இந்த இடத்துல ஒரு நூறு கிருகம் இருக்கிறது மகனே அதை எடுத்துக்கொள் மகனே என்று சொல்ல பாப்பா இதுல பறக்கச் இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது இதிலே பறக்கச் சில்லை மகனே அப்படியானால் எனக்கு வாழ்ந்தா சில நாட்கள் கடுமையான வறுமை கடுமையான பஞ்சம் பெற்றோர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு கிருகம் இருக்கிறது இதை எடுத்துக்க வாப்பா இதுல வறக்கத்திருக்கிறதா நாம் பறக்கத்திருக்கிறது கனவிலே பெற்றோர்கள் சொன்னாலும் அதை எப்படால நினைவுபடுத்தி காட்டுகிறான் பெற்றோர்களுக்கு செய்கிற சின்மன் வறக்கத்திருக்கிறது சென்றார்கள் எடுத்தார்கள் அந்த ஒரு திருகத்திலே தன்னுடைய வீட்டுக்கு மீன் வாங்குவதற்காக சென்றார் மார்க்கெட்டிலே மீன் கிடைக்கிறது ஒரு மீனை எடுத்து வந்து வீட்டிலே அதை அறுத்தால் உள்ளே முத்துக்கள் இருக்கு அந்த முத்தினுடைய மதிப்பு ஒரு நாட்டில் பாதியை வாங்கலாம் ஒரு நாட்டில் பாதியை வாங்குகிறான் அவருக்கு முத்துக்களே ரூடானவையும் கொடுக்கிறார் எதனால் பெற்றோர்களுக்கு சிறுமச் செய்வதால் யார் பெற்றோர்களை சங்கிப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஜன்னத்தில் மகவாவிலே வாழலாம் மூன்றாவதாக பல் எப்புல் ஹைரன் குத் பேசினால் நல்லதை பேச வேண்டும் அல்லது மூடமாக இருக்க வேண்டும் யார் நல்லதை பேசுகிறார்கள் யார் மூடமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்தில் மகவா இருக்கிறார் கண்டதையும் பேசக்கூடாது அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துகிற அமைப்பை பேசக்கூடாது நல்லதை பேசுபவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது தவுது அலி இஸ்லாப்பு அன்பர்களுடைய வரலாறுகளை பாருங்கள் தவுது அலி இஸ்லாம் லுக்மான் இந்த லுக்மான் அலி இஸ்லாம் அவசியம் இல்லாமல் இல்லை அவங்கள்ட்ட பேச்சு வாங்கணும்னு சொன்னாக்கா பல ஆயிரம் செலவழிச்சா பேச்சு வராது எது அவசியமோ வாயிலிருந்து வருகிற அத்தனையும் முத்துக்களாகத்தான் நான்காவதாக தங்களுடைய அண்டை வீட்டுக்கு யார் சங்கை செய்கிறார்களோ அண்டை வீட்டுக்கு யார் சங்கை செய்கிறார்களோ அவர்கள் மாவாவில் இருப்பார்கள் பக்கத்து வீடு யூதரின் வீடு அந்த யூதரனுடைய வீட்டுக்கு தன்னுடைய என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் யூதன் கொடுக்க கூட கொடுக்க கொடுக்க இவர்கள் ஒரு சாய்னா வச்சா கூட அந்த யூதனுக்கு கொடுக்காமல் சாப்பிடுவதில்லை வரலாறுகளை பார்க்கணும் கடைசியில் இவர்களுடைய அந்த உபகாரம் இருக்கிறதே அவருடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்தது என்று வரலாறு சொல்லிக்காட்டுகிறது இந்த நான்கும் யாரிடத்தில் இருக்கிறதோ யார் லியாபத் கொடுக்கிறார்களோ விருந்தோம்பல் செய்கிறார்களோ யார் பெற்றோர்களை சங்கிப்படுத்துகிறார்களோ யார் மோனமாக இருக்கிறார்கள் அல்லது நல்லரை பேசுகிறார்கள் அதை யார் தன்னுடைய அண்டை வீட்டோடு உபகாரியாக இருக்கிறார்களோ இந்த நான்கு பேர்களும் இருக்கிற இடம் ஜன்னத்தில் மகவா ஐந்தாவது சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் தாருள் உள்பு பெருமான சலல்லாச்சலம் அங்கும் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது எண்ணிலே வாழ்வதற்குரிய தந்திரத்தை சொல்லட்டுமா என்று அங்கு ஒரு நான்கு வரிகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது நாருள் உழுது வேண்டுமானால் இந்த நான்கையும் பேண வேண்டும் அல்ல ஏற்க யாரையும் திட்டக்கூடாது என்று பொறிக்கப்பட்டிருந்தது யாரும் யாரையும் திட்டக்கூடாது முதல்வரி பெருமான செல்லா செல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள் யாரையும் திட்டியது அபும்கீக்கிரல்லாத்தலான் அவர்கள் ஒரே ஒரு தினம் திட்டியதற்காக பெருமானா கடிந்து கொண்டார்கள் என்று வரலாறு அல்லாயுதீன் யாரும் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது யார் கேவலப்படுத்தவில்லையோ அவர்களுக்கு இந்த சொல்கம் இருக்கிறது ிருக்கிறது எல்லோரும் நம்மை போன்ற மனிதர்கள் யாரும் யாரையும் கேவலப்படுத்திவிடக்கூடாது அல்லா எதிரின் யாரையும் அநீதி யாருக்கும் அநீதி அளிக்காதவர்களுக்கு இந்த சொர்க்கம் இருக்கிறது தாரூல் குழுந்திருக்கிறது அராத ஐ எஸ் தம்சிகில் ஓர்வத்தில் ஒருவத்தைய புஸ்தாவை உறுதியான கயிற்றை யார் பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எது உறுதியான கைது பெருமானார் சொல்லுகிறார்கள் என்பதை யார் சொல்லிக்கொண்டே வருகிறார்களோ அவர்களுக்கு தாருக்கிறது இந்த நான்கையும் செய்பவர்களுக்கு இந்த சொர்க்கம் இருக்கிறது ஆறாவதாக தாருவான் என்ற சொர்க்கத்தை பெருமானார் பார்க்கிறார்கள் அந்த சொர்க்கத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நுழைவதற்கு ஒரு தந்திரம் இருக்கிறது எனக்குள் நுழைய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நான்கு மஜித் பள்ளிவாசலை கட்டுபவர்களுக்கு நாடு இருக்கிறேன் பள்ளிவாசல் கட்டவர்களுக்கு கூட ஒரு கிப்ட் பெருமானார் யார் பள்ளியை கட்டுகிறார்களோ அல்லா அவர்களுடைய கவுரை விசாலப்படுத்துவான் பெருமானார் இரண்டாவதாக பொறிக்கப்பட்ட வார்த்தை யார் பள்ளியை கூட்டுகிறார்களோ அவர்களுக்கும் நாடு இருக்கிறேன் பள்ளியை யார் கூட்டுகிறார்களோ அவர்களும் என்னோடு வாழ்வார்கள் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார்கள் பெருமானம் பள்ளியை கூட்டுகிற வேலையை யார் செய்கிறார்களோ இவர்களுடைய உடல் இருக்கிறதே இவர்களுடைய உடலை கவரில் அடக்குகிற பொழுது புழுக்கள் சாப்பிடாது என்றார்கள் பெருமான மூன்றாவதாக நான் யாருக்கு தெரியுமா ார்களோ விளக்கு போடுகிறாரோ அவர்களும் எனக்குள்ான் தங்குவார்கள் விளக்கு போடுபவர்கள் இவர்களுடைய உடம்பை மண் சாப்பிடாது என்றார்கள் இவர்கள் கவரிலே அழிவதில்லை என்றார்கள் பெருமனார் சொல்கிறது அவர்கள் எண்ணிலே வாழ்வார்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா என்ற இடத்தை பார்க்காமல் பெருமான சொல்லிக்காட்டுகிறார்கள் அடுத்த சொர்க்கத்திற்கு பெருமாநாள் குறிக்கப்பட்டிருக்கிறது வசூக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது ஹீரா இருக்கிறது எண்ணிலே வாழ்வதற்கு ஒரு ஹீராமா நான்கு செயல்களை செய்ய வேண்டும் யார் நோய் விசாரிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்கிறேன் இன்றைக்கு நோய் விசாரிக்கிற தன்மையை நம்ம சமுதாயத்தில் குறைஞ்சு போயிடுச்சு நோய் விசாரிக்கிறது கேவலமாகவும் நினைக்கிறாங்க நோயாளியை நினைக்கிறார் நம்ம நோயாளி சொல்லிட்டு காட்டக்கூடாது என்று யார் நோய் விசாரிக்கிறார்களோ அவர்கள் என்னிலை வாழ்வார்கள் யார் ஜனாதாவை பின்தொடர்ந்து சென்று ஜனாதா தொழுகிறார்களோ அவர்களும் எண்ணிலை வாழ்வார்கள் அவர்களுக்கு ரெண்டு நன்மை இருக்கிறது என்று பெருமாநாஸ் ஒரு கீராத் என்பது உகது மலை அளவுக்கு உகது மலை மாதிரி ரெண்டு மலை நன்மைகள் அந்த மனிதனுக்கு இருக்கிறது ஜனாதாவுக்கு பின்னாடி போய் தொழுது விட்டு வருகிறார்களே அவர்களுக்கு ரெண்டு கீராத் நன்மை இருக்கிறது பெருமாநாசன் அல்லாஹா புலேவேஸ்வலம் சொல்கிறார்கள் மூன்றாவதாக அந்த வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கிறது மக்காதே சித்கிலே ஷிரால்லா கஃபன் துணிகளை யார் வாங்கி ஒரு எத்தியமான ஜனாதாக்கள் இருக்கிறது முடியாத ஜனாதாக்கள் இருக்கிறது இதற்கு யார் கஃன் துணி வாங்கி தருகிறார்களோ பெருமை என்ன யார் கஃன் துணி வாங்குவதை தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கிறார்களோல்லா சொர்க்கத்திலே அவர்களுக்கும் இடம் இருக்கிறது சேலம் மாநகரத்தில் ஒருவர் யார் அனாத ஜனாதா இருந்தாலும் எந்த ஜனாதா இருந்தாலும் வீட்டிலே ஜனாதா இருந்து கொண்டே இருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார் அல்லா அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை வழங்குவாங்க அன்புக்குரியவர்களே அந்த சொர்க்கத்திலே மக்காதே சிதுக்களை பொறிக்கப்பட்டிருக்கிறது யார் ஜனாந்தாவினுடைய துணியை வாங்கி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குண்டு நான்காவதாக ரத்துல் கரல் வாங்கிய கடனை யார் திரும்ப அடைக்கிறார்களோ அவர்களுக்குண்டு சிலர் கடை வாங்கும் போதே கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு வாங்கிற பழக்கமெல்லாம் நம்மால இருக்கிறது இவர்கள் ஆறவே அந்த சொர்க்கத்தை பார்க்கக்கூட முடியாது அதன் மாடையை நுடரக்கூட முடியாது வாங்குகிற கடனை யார் அடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இந்த நான்கு பேர் விடுக்கும் இருக்கிறது அடுத்த சொருக்கத்திற்கு செல்கிறார்கள் இந்த சொர்க்கம் தான் இப்ராஹிம் அலிகாம் கேட்டு கேட்டுமுக்கு என்னை வாரிசாக்கு ஜனத்தின் நகைமுக்கு என்னை வாரிசாக்கு ஜனத்தின் நகிமுக்கு என்னை வாரிசாக்கு என்று சொல்லி அல்லாஹ் வாரிசாக்குகிறார் அந்த சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது எனக்குள்ளே நுழைய வேண்டுமானால் நான்கு செயல்களை செய்ய வேண்டும் இப்ராஹிம் ஒன்று அவர்கள் எனக்குள்ளே இருப்பார்கள் இப்ராஹிம்மத்திற்கு அளவே கிடையாது பனிரெண்டாயிரம் அவர்களுடைய ஆடுகளை நீப்பதற்காக அத்தனையும் தர்மம் செய்தார்கள் வரலாறு இப்ராஹிம் போன்று யாரையும் பார்க்க முடியாது இரண்டாவது யார் நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறார்களோ பொழுது நான் நன்றி உள்ளவர்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுக்கு நாய்வு இருக்கிறது இப்ராஹிம் அலி சலாப்பு அல்லாவுக்கு செய்த நன்றி இருக்கிறது இது தனி ஒரு கிதாவே போட வேண்டும் எந்த அளவிற்கு நன்றி என்றால் கடுமையான கஷ்டத்தில் கூட அல்லாட்டை எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏதாவது கொஞ்சம் கடன் கொடுங்க ஏன் இப்படி கேட்கிறீர்கள் உங்களுக்கு தான் அல்லாஹ் ஆயிடுச்சே நண்பன் ஆயிட்டானே அல்லாட்டை கேட்கலாமே அவரிடத்தில் கேட்டு இல்லை என்று சொன்னால் நான் நொறுங்கி போய்விடுவேன் அவர்களிடத்தில் கேட்டு இல்லை என்று சொன்னால் நான் அழிந்து போய்விடுவேன் அல்லவா எனவே அவனுக்கு என்றைக்குமே நன்றியுடர் அடியாக நான் இருக்க விரும்புகிறேன் அதனால் உங்கள்டா கொடுங்க இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஜன்னத்தில் இருக்கிறது மூன்றாவதாக நற்புணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜன்னத்தில் நகிம் இருக்கிறது இப்ராஹிம் வார்த்தார்கள் நூத்துக்கு நூத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்தார்கள் என்று குரான் சொல்லிக்காட்டுகிறது அவ்வளவு நற்புணங்கள் நிறைந்தவர்களாக இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் இருந்தார்கள் நான்காவதாக கஃல் அதா அங்கிவாதில்லா அடியார்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் யார் இருக்கிறார்களோ மற்ற அடியார்களுக்கு தீங்களிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னக்கும் நகைம் இருக்கிறது இப்ராஹிம் அலிக தான் இதற்கும் சான்று அவர்களுக்கு தீங்களித்தவர்களுக்கு கூட அல்லாஹு இடத்தில் கேட்கிறார்கள் இன் அதிபுகும் இன்னும் அல்லா நீ தீங்கிழித்தால் அவர்களும் உன்னுடைய அடியார்கள் அதனால அதா புகதா கொடுத்துடாத அவங்களையும் என்று அடியார்களுக்கு உதவியாக இப்ராஹிம் அலிகலாம் இருந்தார்கள் இந்த நான்கு தன்மையும் யாருக்கு இருக்கிறதோ தான தர்மங்கள் செய்ய வேண்டும் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் நற்குணத்தோடு வேண்டும் புதையில் எட்டு புதையில்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் புதையலை தேடாத மனிதர்களாகவே இருந்தார் நம்மை விட கை யாரும் இருக்க முடியாது எனவே பெருமானில் எந்த நான்கை பின்பற்றினாலும் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கிறது நம்முடைய புதையில் உறுதியாக கிடைக்க காத்திருக்கிறது வாய்ப்பை நமக்கு எட்டு சொருக்கத்திலையும் நுழைந்து அதனுடைய நியமத்துக்களை பெறுகிற நன் நசீபை ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இன்றைய மசாயில் தரிக்க இந்த சொத்து விஷயங்கள் இருக்கிறதே இறந்து போனவர்களுடைய சொத்துக்களை குறிப்பது இது சம்பந்தமாகவும் நம்முடைய சமுதாயம் இன்னும் அறியாம இடையிலே இருக்கிறோம் பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் இல் கல்வியிலே பாதி என்றார்கள் இல்முல் பரா இருக்கிறது இதற்கு பேர் இல்முல் பரா வாரிசுரிமை சட்டங்கள் இருக்கிறதே கல்வியிலே பாதி உலகத்திலே எந்த மதமும் சொல்லித்தராத ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது யாருக்கு எப்படி பங்கு வைத்துக் கொடுப்பது என்று ஒருத்தரு நல்ல சொத்துள்ளவர் இறந்து போய் விடுகிறார் என்றால் முதலே அவருடைய பணத்திலிருந்துதான் டக்ஃபீன் தஜீஸ் கஃடுக்குண்டான செலவுகளை செலவழிக்க வேண்டும் மக வந்து சொன்னார் இல்ல நான் தான் செலவழிப்பேன் அவர் பணம் இருந்தால் அவருடைய பணத்தில் தான் செலவழிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது இவர் யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து கடனை அடைக்க வேண்டும் முதல் இவருடைய தக்வீன் தஜிலீஸ் கபன் செலவு இரண்டாவது கடனை அடைக்க வேண்டும் மூன்றாவது இவர் யாருக்காவது வசீகத்தை செய்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் சொந்தம் அல்லாதவர்களுக்கு மய மாடுக செஞ்சா செல்லாது சொந்தம் அல்லாதவர்களுக்கு வசீகத்தை செய்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு அதை எடுத்து செலவழிக்க வேண்டும் வசியம் செஞ்சதுனால முழு சொத்தையும் கொண்டு போய் வசியத்துக்கு எழுதிட முடியாது பள்ளி வாசலுக்காக வேண்டிய இந்த என்னுடைய சொத்துக்களை நான் கொடுக்கிறேன் நான் வசியத்தாக எழுதி வைத்திருக்கிறேன் என்றால் முழு சொத்து சேர்த்து அப்படியே பள்ளி வாசலுக்கு கொடுத்துட முடியாது சொத்துல மூன்றில் ஒரு பகுதி தான் பள்ளி வாசலுக்கு வரும் என்பது மூன்றில் ஒரு பகுதி செல்லுபடியாகும் முழுவதும் கொடுக்க முடியாது இப்ப முதல்ல இந்த மூணையும் பார்க்கணும் தஜீசுக்கு செலவழிக்க வேண்டும் கடனை அடைக்க வேண்டும் வசியத்தை மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து கொடுத்து விட வேண்டும் இதுதான் ஒரு மையத்தினுடைய வராசத் முறை அதற்கு பிறகு அதனுடைய மசாயில்கள் உள் மசாயில்கள் நிறைய இருக்கிறது ஒருத்தர் ஆக்னாமா அப்படின்ற ஒரு நாமா இருக்கிறா ஒரு பையன் சொன்னபடியே கேட்கறதில்லை நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த பையனுக்கு என்னுடைய சொத்துக்கள்ல ஒரு பைசா கூட சேர்க்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போதா பேர் வசியத்தான இந்த வசியத்தை அறவை செல்லாது இப்படி எழுதி வைப்பதும் கூட பையன் தவறாக நினைத்தால் தவறாக நடந்தால் அதற்குரிய குற்றம் அவனுக்கு இருக்கிறது ஆனால் இந்த ஆக்க நாமா என நிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எந்த சொத்தும் இல்லை என்று எழுதி வைப்பது தவறு சரிய தடை வன்மையாக கண்டிக்கிறது பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய சொத்து சேர்த்தாகவன் இரண்டாவதாக ஒரு மசாயில் நம்மிடத்திலேயே வந்தது ஒரே பையன் ஆனால் ஊதாரியாக இருக்கிறார் குடித்து கூத்தாடுகிறார் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது நான் நல்ல வழியிலே இவாதத்துள்ள மனிதன் ஆனால் என் பையனிடத்திலே நான் இறந்ததற்கு பிறகு சொத்துக்கள் போனான் அந்த சொத்துக்கள் முழுவதையும் சூறையாடி விடுவானே அறாமான வழிகளை செலவழித்து விடுவானே என்று யாராவது பெற்றோர்கள் விரும்பினாள் நாடினாள் அதனால அந்த குற்றம் எல்லாம் எனக்கு வந்து சேருமே இதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது இதற்காக வேண்டி முக்திகள் இடத்திலே பேசுகிற பொழுது முக்திகள் சொன்ன வார்த்தை தான தர்மங்கள் செய்யலாம் அவர் தான தர்மங்கள் சதக்காக்களை செய்யலாம் சொத்துக்கள் இருந்து அதே நேரத்துல அந்த சொத்துக்களை பையனுக்கு கொடுத்து அந்த பையன் ஊதாரித்தளம் பண்ணி அழிச்சாருன்னாக்கா அந்த தீமை இந்த பெரியவருக்கு வராது பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் தவறு கிடையாது அந்த சொத்தை பையன் அளிக்கிறார் தவறான முறையில் என்றால் அந்த தீமை பையனுக்கு தேனே கிடையாது மூன்றாவது ஒரு மசாயில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முழு சொத்தையும் இறந்து போயிட்டாரு சொத்து என்ன பிரிக்கல ரெண்டு கோடி ரூபாய் சொத்து சொத்து பிரிக்கப்படவில்லை அதே நேரத்தில் ஒரு மூத்த அண்ணனிடத்தில் அந்த சொத்து இருக்கிறது அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாலு வருஷம் கழிச்சு பிரிக்கிறாங்க ரெண்டு கோடி ரூபாய் சொத்து எட்டு கோடி ரூபாய் சொத்தை வளர்ந்திருக்கிற இப்ப அண்ணங்கார் சொல்றாரு அத்த மௌத்தாகும்போது நமக்கு சேர வேண்டியது ரெண்டு கோடி தான் இதை நான் சம்பாதிச்சது பாக்கி இருக்கிற ஆறு கோடியையும் அதனால் ஆறு கோடி எனக்கு எட்டு கோடி நம்ம எல்லாத்துக்கும் ஆவரேஜா பிரிக்கலாம் என்றால் சரிய இடம் கொடுக்காது சம்பாதிப்பதற்கு மூலதனம் இருக்கிறதே வாப்பாவுடைய சொத்து அதனால் எட்டு கோடியைத்தான் பிரித்தார்கள் மார்க்கும் இதற்கு அனுமதி கொடுக்க இன்னொரு மசாயில் இப்பொழுது பரவலாக நடப்பது பிள்ளைகளுக்கு சீர்வரிசையாக சொத்துக்களை எழுதி கொடுத்து விடுகிறார் வாப்பா எனக்கு பின்னாடி என்னன்னு சொல்ல முடியாது அதனால இப்பயே நான் எழுதி கொடுத்துடுறேன் பின்னாடி வந்து நான் மூத்தா போனதுக்கு பின்னாடி அம்மா உனக்கு சொத்து கிடையாது என்று சொல்லி கொடுத்து விடுகிறார் இது ஹிபாதானே தவிர இது வராசத்தாக ஆகாது வராசத்து அவர் மூத்தா போனதுக்கு பின்னாடி வர்றதுன்னு அர்த்தம் இப்படி கொடுப்பது இது அன்பளிப்பு அதனால இப்படி கொடுத்தாலே அந்த புள்ள வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் பிறகு மூத்தா போனதுக்கு பிறகு சொத்திலே பங்கிருக்கிறது ஹயாத்தா இருக்கும் போதே வராசத்து எழுதி கொடுக்க முடியாது அந்த அனுமதி உலகத்தில் யாருக்கும் கிடையாது இன்னொரு மசாயிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது குழந்தை வயிற்றில் இருக்கிறது ஒரு ரெண்டு புள்ள இருக்கிறாங்க உங்களுக்கு என்னொரு குழந்தை வயிற்ல இருக்குது மோத்தா போயிட்டார் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் சொத்து இருக்கிறதா என்றால் வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறக்காம சொத்தை பிரிக்கவே முடியாது சரின்னு சொல்கிறேன் வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறக்காம சொத்த பிரிக்கவே முடியாது பிறந்தால் அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக சொத்து காரணம் அந்த குழந்தைக்கு வார்ப்பா இந்த நிகழ்வுக்கு நிகழ்ந்தது ரெண்டு பசங்களுக்கு சொத்த கொடுத்துருங்க அதை எடுத்து கொடுத்துருங்க அங்க இருந்தது ஒரு பொம்பளை அஸ்மா தான் இருக்கிறாங்க ஐஷா தான் சொத்து எடுக்கக்கூடாது அஸ்மா இருக்கிறாங்க ரெண்டு ஆம்பள பிள்ளைகள் இருக்கிறாங்க ஐஷா நாய்க்கு சந்தேகம் என்ன பெருமானா செல்லா மொழிவசலத்தினுடைய அன்பை பெற்ற நம்முடைய தந்தை மூணு பேர் தான் இருக்கிறோம் மூணு பேர் தான் இருக்கிறோம் அஸ்மாரளி எல்லாம் ரெண்டு ஆம்பள புள்ள இருக்கிறாங்க நாலு பேருத்துக்கு சொந்த கொடுங்கன்னு சொல்றாங்களே என்று எண்ணுகிற பொழுது பார்த்தா அவங்களுடைய மனைவிக்கு வயிற்றிலே நிறைமாதமாக இருந்தார்கள் உள்ள இருக்கிறது பொம்பளை புள்ளைங்கிறதையும் சொல்லிட்டாங்க பொம்பளை புள்ளதான் பிறக்கும் ரெண்டு பொம்பளை புள்ளையும் ரெண்டு பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருமான்னு சொல்லியிருக்கிறாங்க வயிற்ற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொத்து இருக்கிறது கணவன் மனைவிக்கு எப்படி சொத்தை கொடுப்பது ஒருத்தர் மூத்தா போயிட்டாங்க கணவர் மூத்தா போயிட்டாரு கணவர் மூத்தா போயிட்டா மனைவிக்கு சொத்து என்ன வரும் பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு எட்டுல ஒரு பகுதி கிடைக்கும் பிள்ளைகள் இல்லைன்னா நாலில் ஒரு பகுதி கிடைக்கும் பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பகுதி பிள்ளை இல்லைன்னா நாலில் ஒரு பகுதி மனைவி மூத்தா போயிடுச்சு மனைவிக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு மனைவிக்கு நிறைய சொத்து இருக்கிறது இப்ப கணவனுக்கு சொத்து சேருமாட்டா பிள்ளைகள் இருந்தால் நாலில் ஒரு பகுதி பிள்ளைகள் இல்லைன்னா ரெண்டில் ஒரு பகுதி அறவாசி சொத்து கிடைச்சது மனைவியினுடைய சொத்துல அறவாசி சொத்து பிள்ளைகள் இல்லைன்னா கணவனுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் இருந்தால் நானில் ஒரு பகுதி கிடைக்கும் இன்னொரு மசாயிலும் இருக்கிறது பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்க ஒருத்தருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை காம்பள பிள்ளைகள் இல்லை நிறைய சொத்துக்கள் இருக்கிறது இப்ப என்ன சட்டம் சரியாக சட்டம் என்றார் ஆனா பேர்த்திகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பொரு சட்டம் என்றால் அதே மாதிரி பத்து பேர் இருந்தாலும் ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்கும் அவங்க பிரிச்சுக்கிற வேண்டியதான் ஒரு கோடி ரூபாய் இருக்கிறதே பேரன் பேத்திகள் எடுத்துக்கொள்வார்கள் முழு சொத்தும் பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்காது வெறும் பொம்பளை சரியத்தை சட்டம் சொல்லிக்காட்டு பாக்கி இருக்கிற ஒரு கோடி ரூபாய அந்த பேர பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்ப்போம் ஆணும் பெண்ணும் பிள்ளை தக்கறி மிசு லூன் செய்ய உதாரணமா ஒரு ஆம்பளை பையன் ரெண்டு பொம்பளை புள்ள இருந்தாங்கன்னு சொன்னாக்கா சொத்த நாளா போட்டுருவோம் ஒரு ஆம்பளை பையனுக்கு ரெண்டு பெண்ணினுடைய அந்தஸ்து ரெண்டு பொம்பளை புள்ள இருக்கிறாங்க அப்ப மொத்த நாளா போட்டு அந்த ஒரு கோடி ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு கொடுத்துருவோம் அந்த பையனுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்திருக்கிறார்கள் ஒருத்தர் மொத்த போயிட்டாரே மனைவியும் இருக்கிறாங்க ஆம்பள பிள்ளையும் இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளையும் இருக்கிறாங்க இப்ப சொத்து எப்படி பிரிச்சு கொடுக்கணும் என்றால் இறந்து போனதற்கு பிறகு ஃபஸ்ட் எடுத்த உடனே மனைவிக்கு பிரிச்சு கொடுத்தும் இறந்த உடனே மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறதுனால எட்டுல ஒரு பகுதியை பிரிச்சு கொடுத்தும் அதற்கு பிறகு தாய் இருக்கிறார்களா என்று பார்ப்போம் தாய்க்கு ஆறில் ஒரு பகுதியும் பிரிச்சு கொடுத்தும் முதல்ல மனைவிக்கு எட்டுல ஒண்ணு பிரிக்கணும் அதுக்கப்புறம் தாய்க்கு ஆறுல ஒண்ண பிரிக்கணும் மீதம் இருக்கிற சொத்துக்கள் இருக்கிறதே இத கணக்கு போட்டு பிரிச்சுக்கிற வேண்டியது ரெண்டு ஆம்பளை புள்ள மூணு பொம்பளை புள்ள இருக்கிறாங்க மூணு பொம்பளை புள்ளைக்கு மூணு ரெண்டு ஆம்பளை புள்ளைக்கு ஆணுக்கு ரெண்டு ரெண்டுன்னு சொன்னாக்கா நாலு மூணு நாலு ஏழா பிரிச்சு செத்த புள்ள மார்க்கம் இன்னொரு மசாயிலை சொல்லிக்காட்டுகிறது ஒருத்தர் வாழ்ந்து கொண்டே இருக்கிற பொழுது புல்ல மூத்தா போயிடுச்சு இவர் வாழ்ந்துட்டு போதே புள்ள மூத்தா போயிடுச்சு அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதாவது பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் இவர் பிள்ளைக்கு பிறகுதான் மூத்தாகிறார் இவருடைய சொத்து பிள்ளைகளுக்கு சேராது பேரப்பிள்ளைகளுக்கு சேராது இவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிற பொழுது ஒரு பிள்ளை மூத்தாகி இருந்தால் அந்த மூத்தானவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவருடைய சொத்து சேராது மார்க்கு மீதை சொல்லிக் காட்டுகிறது அதனால இந்த விஷயங்களை நாம் கையாண்டு வராசத்தினுடைய விஷயத்தில் தெரியல என்று சொன்ன ஆணின்களை போய் அணுகி அது விஷயமாக தெரிந்து வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் வல்லோ நல்லா இந்த மசாயில்களை கேட்டு அதன்படி அமல் செய்கிற தோஃபிக்கை தந்துடுவானாக আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন আল্লাহুম্মা সাল্লি আলা সাইয়িদিনা নাবিয়্যিনা মাওলানা মুহাম্মাদিঁ ওয়া বারিক ওয়া সাল্লিম আলাইহি রব্বানা লা তুআ'লিনালনা ফী মাকামিনা হাযা যামমান ইল্লা গফর্তা ওয়া লা হামমান ইল্লা ফারাজতা ওয়া লা দীনান ইল্লা আযাইতা ওয়া লা মারীমান ইল্লা শাফাইতা ওয়া লা হাজাতান হিয়া লা কারিলান ইল্লা ক্বাইতা ওয়ায়াসারতাহা ওয়া আযাইতাহা ইয়া আরহামার রাহিমিন ইলাইকা রাব্বি ফাহাব্বিবনা ওয়া ফী আতি মিনান নাস ফা'আল্লিমনা আমিন সাইয়্যাতিল আ'মালি ফাজন্নিবনা ওয়া আলা সালিহিল আ'মালি ফাক্বাব্বিলনা ওয়া আলা সিরাতি مستقيم فثبتنا على اعداء يدايك الاسلام فانصرنا ربنا اعطنا في الدنيا حسنا وفي الاخره حسنا واقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خيرت في سيدنا محمد وعليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه சிம்